ஒன்னும்லத்தின் பிறந்திருக்கூத வளர்ப்பு தாய கூட்டம் பெரிய பேச்சு கூட்டு சொன்னா கோலத்துல சமீபத்துல பிறந்த குழந்தைகள் எது இருந்தாலும் அதை கொண்டு அதுக்குள்ள கம்சனோட அரசவையில் மந்திரிகள் இருந்தான் அவன் குழந்தைகள் பிறந்திருக்கு கோகுலத்துல இருக்கு அதெல்லாம் அவன் பார்த்தா நம்ம குழந்தைய சேர்த்துக் கொண்டான் பொல்லாதவன் அவ பாத்தா ராஜா அப்படி எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டா கெட்டப்பேராயிடும் என்ன ராஜ்யம் நடத்த குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொல்ற பெறும் அதனால கொஞ்சம் ரொம்ப அறிவாளியா ஸ்மார்டா இருக்க குழந்தைகளை மட்டும் கொல்ல சொல்ல அவன் அவா குழந்தைகள் அறிவாளியா இருக்காதுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு கம்சன்கள் தான் இருக்கா அதனால அவளுக்கே தெரியும் அதனால மன்னனே இந்த ரொம்ப அறிவாளியா ரொம்ப ஸ்மார்ட்டா ஏதாவது விசேஷ சக்தியோட ஏதாவது குழந்தை இருந்தா அந்த மாதிரி குழந்தைக்கு மட்டும் கொல்ல சொல்லு மத்த குழந்தைய கொல்ல வேண்டாம் தான் கம்சன் சொன்னா சரி சரி நம்ம மந்திரிகள்லாம் சொல்ற மந்திரிகளுக்கு நல்ல விஷயம் தெரியும் அவ மட்டும் எங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அவளை கொல்லாதன்னு சொன்னா அதான் முதல்ல கொல்லுவான் கம்சன் அதனால அவள் கொஞ்சம் டெக்னிக்கலா டீல் பண்ணிட்டாத அதனால கம்சன் பூதனை அப்படி புதுசா பிறந்த குழந்தையே கொண்டு பூதனை உடனே தன்னுடைய மார்பகங்கள்ல விஷத்தை தர வேண்டாம் விஷப்பால் கொடுத்து கொல்லணும் அப்படின்ட்டு நேரா கோகுலத்துக்கு வந்தா பூதனை கோகுலத்துக்கு வந்தா அங்க நாலஞ்சு பெண்கள் உட்காந்து பைப்படி வம்பு பேசிட்டு இருக்கா பைப்படி வம்பு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது கிராமத்துல எல்லா தெருமுனையிலயும் ஒரு பம்பு இருக்கும் முனசிபாலிட்டி இல்ல பஞ்சாயத்துல இருந்து வச்ச ஒரு பைப் அங்க வந்து பெண்கள்லாம் டெய்லி போய் தண்ணி பிடிப்பா தண்ணி பிடிக்கும் கியூல நிக்கணுமோ இல்லையோ தண்ணி பிடிக்கிற பெண் மிச்ச கியூல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்வம்பு பேசுவோம் அதுக்குதான் பைப்படி பம்பு அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை அதான் ஒரு கேள்வி ஒரு பெரிய குயிஸ் காம்படிஷன் நடத்தினார் குவிஸ் காம்படிஷன்ல கடைசியா டைப்ரேக்கர் கொஸ்டின் கேட்கணும் ஒருத்தன் தான் கேட்டார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஒரான் ஒரு பெண்ணை எதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு கேட்டார் ஒரு கூட பதில் சொன்னாரான் ஊர் விஷயத்தையும் உலக விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பதில் சொல்றாங்க நம்ம மெட்ராஸ் மக்கள்னா அவ சின்சியரா உபநியாசம் கேட்கறான் இது மத்த ஊருக்குன்னு வச்சுக்கோங்க ஆக அந்த மாதிரி பைப்பிடி உட்காந்து பேசிட்டு இருக்கா அப்ப பூதனை அந்த ஏரியாவுக்கு வந்தாலும் அங்க வந்த பூதனை இவ பேசுறதை கேட்கறா ஒட்டு கேட்டா அப்ப ஒட்டு கேட்கும் இந்த பெண்கள் பேசுறாளாம் யசோதைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கடி பாத்தியா அந்த குழந்தைய பார்க்கலையே எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் எவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தை முகத்திலேயே ஒரு தனி சக்தி தெரியறது பிறந்ததுமே பேசறது அந்த குழந்தை நம்ம குழந்தையில ஒரு வருஷம் ஆனாலும் முழிச்சு இருக்கு அந்த குழந்தை பிறந்ததுமே பேசுறது அப்படிப்பட்ட ஆச்சரியமான குழந்தையா இருக்குடி ஊர் ஊர் கண்ணு எல்லாம் அந்த குழந்தை மேலதான் அதனாலதான் யசோதை அச்சுத்தாலி ஆமை தாலி அந்த தாலி இந்த தாலி போட்டு கண்ணு குட்டியோட வாழாலாம் எல்லா திருஷ்டியும் கழிச்சு இருக்காடி அப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கு முடிவு பண்ணாலும் என்ன பண்ணா மார்பிள விஷத்தை தனிவின்னு ரெடியா இருக்கா யசோதை மாதிரியே வேஷம் போட்டு யசோதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும் ஏன் யசோதை வேஷத்துல போனா அதாவது ஒத்தத்தோர் ஒரு விதமா பாடியிருக்கா சுகபிரம்மம் பாக சொல்லும் போனா அப்படின்னு சொல்றத்தில் போனதாக சொல்லியிருக்கார் கிருஷ்ணனோட சரி சர்க்கங்களோடு யாதவாபியுதயம் பெரிய காவியமாக பாடினார் வேதாந்த தேசகன் வடிவத்தில் போனாள் பூதனை என்ன காரணம் அதாவது தாய்ப்பால் கொடுத்து கொள்ளணும்னு பிளான் பண்ணி போறா குழந்தை எல்லாத்தையும் தாய்ப்பால் குடிக்காது குழந்தைக்கு வந்து பிறந்ததுமே ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது தாயோட ஃபேஸ் தான் தாயோட முகத்தை மட்டும் குழந்தை கரெக்டாக இருக்கை பண்ணிடும் அதனால இந்த தாயின் உருவத்தில் போனால்தான் தங்கிட்ட பால் குடிக்கும் அதனால யசோதை மாதிரி விஷம் போட்டுருந்தேன் யசோதை வீட்டுக்குள்ளே போயிட்டாலும் போய் அந்த குழந்தைய கையில் தூக்கினா தாய்ப்பால் ஊட்டினா குழந்தை வேகமாக உரிய ஆரம்பிச்சுடுது ஒரேகமாளுக்கு தோரத்தின் Once வேதாந்த தேச வித்தியாசமா உயிரை மட்டுமா உறிஞ்சான் சகபூதனாய்பவாய் அவளுடைய உயிர் அவளுடைய அங்கேயே கொன்றான் கண்ணன் ஒரு மலை கீழே விழுந்த மாதிரி கீழே விழுந்தாலும் அதாவது அசுரர்கள் என்ன பண்ணுவாள் வரும்போது ஒரு மந்திரத்தை ஜபிச்சுட்டே வருவாள் ஜிச்சுண்டே இருக்க வரைக்கும் நிறுத்திட்ட உருவம் வந்துடும் கூடத்தில் கிடக்கு அப்படி பூதனை கீழே விழுந்தா எப்படி விழுந்தான வேதாந்த தேசிக் யாதவ் பீமா கிருதி போல விழுந்தாள் அது என்ன பீமரதி பீமரதி சாந்தின்னு கூட கேள்விப்பட்டிருப்ப திடப்படுத்தின்னு கேளுங்க பீமரதிங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது ஒத்தத்திற்கும் அவருடைய வாழ்க்கையில் எழுபத்தி வயசுல ஏழாவது மாசத்துல ஏழாவது நாள் பெரிய கண்டம் இருக்கான் லைஃப்ல அந்த கண்டத்தை தாண்டிட்டு அவளுக்கு ஆயுசு கட்டி ராமானுஜர் மாதிரி ரெண்டு சஷ்டப்துர்த்தி கண்டு நூத்தி வருஷம் வாழலாம் எழுபத்தேழாவது வயசுல ஏழாவது மாசத்துல ஏழாவது நாள் வர கண்டத்தை தாண்டிட்டான்னா நன்னா வாழ்ல ஐஸ் கட்டி அன்னைக்கே பிராணம் போகாது அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் அதோட சீக்வன்ஸ்னால பின்னாடி அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்திலயோ மூணு வருஷத்திலயோ அஞ்சு வருஷத்திலோ ஐஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற அதுக்காகத்தான் சிலர் பீமரதி சாந்தியும் எழுபது வயசு முன்னாடியே பண்ணி வச்சுறா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் அப்படின்னு பண்ணிக்கிறான் ஆனா விஷயம் என்னன்னா பீமரதி தான் இந்த பூதனையும் பூதனை விழும்போது பீமரதி மாதிரி விழுந்துட்டா எங்க கண்ணன் என்ன பண்ண அந்த பீமரதியான பூதனையே கொண்ணுட்டான் அதனால கண்ணனுடைய அடியார்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பீமரதி சாந்தியை பணிக்க வேண்டாம் பாச்சாரியர்கள் ஏன்னா நமக்கு வந்த பீமரத்தியான பூதனையை அன்னைக்கே கண்ணன் முடிச்சுட்டான் அதனாலதான் வைஷ்ணவா மட்டும் பீமரதி சாந்தி பண்ணிக்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஆக நமக்கு வந்த பீமரத்தியை அன்றே கண்ணன் போக்கி கொடுத்தான் அப்படி பீமரதி மாதிரி வந்து பூதனை விழுந்தா என்று யாதவாபிதயத்துல தேசிகன் சாதிக்கிறார் கீழே விழுந்துட்டா பூதனை பன்னெண்டு கிலோமீட்டருக்கு டெட் பாடி நந்தகோபன் அப்பதான் வீட்டுக்குள்ள வரார் வந்து பார்த்தா ஒரு பெரிய மலையில ஒரு கண்ணுக்குட்டி விளையாடின்ற மாதிரி பூதனையோட மலை போன்ற டெட் பாடி அதுக்கு மேல கிருஷ்ணன் உட்காந்து விளையாடின்றான் யோ எப்பேற்பட்ட ஆபத்து எப்படியோ குழந்தை தப்பிச்சுடுத்து உன கேசவன் காப்பாத்தட்டோம் நாராயணன் காப்பாத்தட்டோம் இவர் எல்லாம் உன கேசவன் காப்பாற்றும் நாராயணம் காப்பாற்றணும்னு சொல்லி நந்தகோபனை யேசோதையும் சுத்தி போட்டு கண்ணனை உள்ள போயிட்டா இப்ப நந்தகோபன் பார்த்து இந்த டெட் பாடி எப்படி வெளியில கொண்டு போறது அது பெரிய ப்ராப்ளம் பன்னெண்டு கிலோமீட்டர் சைஸுக்கு இது வீடு பெரிய வீடு பதினாறு அடுக்கு திருமாளிகை ஆச்சாரியர்கள் சொல்றேன் நந்தகோபன் திருமாளிகை வெளிலியர் வீட்டை தான் பன்னெண்டு கிலோமீட்டர் டெட்பாடினா எந்த நிலப்படி வழியா கொண்டு போவோம் வீட்டை தான் அடப்படை வீட்டெல்லாம் ஆசை ஆசையா கட்டின வீடு அதை போய் அடிக்க சொல்றேன் அப்ப அதுக்குள்ள ஒரு டாக்டர் வந்தான் போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷலிஸ்ட் அவன் பீஸ் பீஸா கட் பண்ணி வெளில கொண்டு போக வேண்டியதான் போஸ்ட்மார்டம் பண்ணி கொண்டு போயிதான் அப்படின்னு சொல்லிட்டா கூட்டு பிடிக்கிறவன கூட்டு சாணபடி ஒரு வெட்டு சாணபுடி வெட்டு சாணபுடி மாத்தி மாத்தி இப்படி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதனாலதான் ஆண்டாள் கூர்வேல் கொடும் தொழில் கோபன் குமரன் இதை வந்து வேதாந்த தேசிகன் பாடி இருக்காரு ஸ்பஷ்டமாவே காட்டியிருக்காரு அப்படி பீஸ் பீஸா பூதனையை கட் பண்ணி வெளியில கொண்டு போயிட்டா வெளியில கொண்டு போனா டெட் பாடியை எரிக்கணும் இந்த டெட் பாடியை எப்படி எரிக்கிறது இதுதான் இவாளுக்கு பெரிய கேள்வி ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் கொடூரமான உருவத்தோட இருக்கு சாதாரணமா டெட் பாடி எரிச்சாலே சவகந்தம்னு பேட் ஸ்மெல் வரும் இனிமே இதை எரிச்சா எப்பேற்பட்ட ஸ்மெல் வருமோன்னு பயந்தாலும் ஆனா விஷ்ணு புராணத்துல பராசரி ரிஷி சொல்ற டெட் பாடியில இருந்து ஸ்மெல் வர்றதே அதை ஹுங்னு சொல்லப்படாதான் சவகந்தம் சவகந்தி சோமயஜகாங்கிறார் அதாவது சவத்தை எரிக்கிறாலே அது சோமயம் மாறியான் வாழ்க்கையில நம்ம வாழும்போது எத்தனையோ யாகங்கள் பண்றோம் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் உரிய காலத்துல இந்த சரீரத்தையே பெருமாளுக்கு யாகமா அர்ப்பணிக்கிறோம் என்ன நாத்தம் வருமோ அப்படின்னு பயந்தாலும் பயந்து மூக்குல ஒரு கட்சி கட்டிட்டு டெட் பாடியை எரிச்சா எரிக்கும் போது பார்த்தா அகர்வாசனம் வந்துதான் சாம்பிராணி புகை போட்டா எப்பேற்பட்ட நறுமணம் வருமோ அந்த நறுமணம் வந்துதான் என்ன காரணம் மோட்சம் அடைஞ்சிருக்கா மோக்ஷம் அடைஞ்சாடி கருதி யோகியா ஆமா நம்ம ஆச்சாரியா உலகத்திலே தலை சிறந்தே அந்த விஷப்பாலை அர்ப்பணித்தாள் நம்ம யார பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறோமா ஒரு அண்டா புளி பெருமாளுக்கு கண்டோரலை பண்றோம் எந்த நம்பிக்கை ஒரு அண்டா அப்படியே திரும்பி வந்துரும் நம்பிக்கையில பெருமாள் மாட்டுக்கு ஒரு அண்டா சமர்ப்பிக்கிறியா அரை அண்டா நான் எடுத்துக்கிறேன் அரை அண்டா நீ எடுத்துக்கொஞ்சுனா அது சமர்ப்பிக்கவே மாட்டான் அப்புறம் இவ விஷப்பாலோ நல்ல பாலோ ஏதோ ஒண்ணு முழுசா கண்ணனுக்குன்னே அர்ப்பணிச்சு வந்தாலும் இல்லையா அது கண்ணனுக்கு பிடிச்சி போயிட்டோம் திருக்கட்சி நம்பிக்கை பத்தி ஒரு கதை சொல்லுவா நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க திருக்கட்சி நம்பிகள் வந்து காஞ்சிபுரம் தேவராஜா பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் ஆலவட்ட கைங்கரியம் மன்னவர் பெருமாளுடைய பேசுவார் ஒரு நாள் பெருமாள் பக்கத்தில் திருக்கட்சி நம்பிகள் நின்றுட்டு பெருமாளுக்கு விசிறின் இருக்கார் அப்போ அர்ச்சகர் பெருமாளுக்கு பிரசாதம் கொண்டு வந்தார் சக்கர ஒரு அண்டாலை கொண்டு வந்து வச்சுட்டார் வச்சுட்டு அர்ச்சகர் சொன்னாராம் புளியோதரை கொண்டு வரேன் அது வரைக்கும் சக்கர பொங்கலை நான் புளியோதரை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அர்ச்சகர் மடப்பள்ளிக்கு போயிட்டார் அதுக்குள்ள பெருமாள் நம்ம திருக்கட்சி நம்பிகளோட பேசுவாரு அர்ச்சகர் அந்த நம்ப இருக்கார் திருக்கட்சி பெருமாள் சொன்னாராம் ஒரு ராய் எடுத்து கொடுக்குறார் என்ன சொல்றேன் சொன்னதை ஒரு சக்கர பொங்கல் எடுத்துக்கொடுவோம் ஊட்டி விட்டு சாப்பிடணும் ஆசையா இருக்கு பெருமாள் வாங்கி சாப்பிட்டு ஆறாண்டா காலியை அது கூட அர்ச்சகர் பாவம் வடப்பள்ளிலிருந்து புள்ளியோதரோடு வந்து பார்த்தா ஆறாண்டா சக்கர பொங்கல் காணும் திருக்கட்சி நம்பிகள் கையில பார்த்தா சக்கர பொங்கல் ஓட்டிட்டு இருக்கு நினைச்சு பக்கத்துல நிக்க பெருமாளுக்கு அம்சு செய்யறதுக்கு முன்னாடி நீ வச்சு சாப்பிட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி எனக்கு தெரியல பெருமாளுக்கு சக்கர பொங்கல் இந்த மாதிரா வேலை பண்ணிருக்கா இனிமே நீங்க கோவிலுக்குள்ளேயே வரப்படாது அப்படின்னு அவருக்கு ஒரு ரூல் போட்டார் வருத்தத்தோட அவர் ஊருக்கு திரும்பி போயிட்டார் திரும்பி பக்கத்துல பூந்தமல்லி தான் அங்க அவரோட தகப்பனார் வீரராக செட்டியார் மேக்னட் அவர் ஊருக்கு திரும்பி வந்தார் அவ அப்பா கேட்டார் என்னடா இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டியாமே நம்ம பாத்துல இல்லாத வசதியா நீ கேட்டிருந்தா நான் எவ்வளவு வேணாலும் சக்கர பங்குகள் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பேன் பெரும்பாலோடதுல போய் வச்சேன் நீ கூட மாட்டேங்கிறீன் பண்ணார் அப்பாவும் சொல்லிட்டார் இவருக்கு ரொம்ப வருத்தம் பெருமாள் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் பண்ணார் ஒரு மாசமா இவர் கோவிலக்கே போல பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்துக்கே போல பூர்ந்தவழிலேயே தங்கிட்டார் பெருமாளுக்கும் திருக்கட்சி நம்பிகளை பார்க்காம அவராலையும் இருக்க முடியல அதனால இதே மாதிரி இன்னொரு லீல ஒண்ணு பண்ணி இவரை வர வச்சோம்னு நினைச்சாராம் பெருமாள் அதனால என்ன பண்ணார் ஒரு மாசம் கழிச்சு திருமலையிலேருந்து ஒரு பக்தர் வந்தார் அவர் வந்து பெருமாளுக்கு நூறெண்டா சக்கர பொங்கல் நூறு புலியோதர எல்லாம் எல்லாம் ரெடியாய் நூறு ரெண்டா சக்கர பொங்கல் நூறு ரெண்டா புளியோதர பெருமாள் முன்னாடி வந்துடுச்சு அர்ச்சகர் பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்றார் அப்ப திடீர்னு பெருமாள் அர்ச்சகத்தை பேசினாரும் நான் இப்போ இந்த பிரசாதத்தை கண்டுவர மாட்டேன் திருக்கட்சி நம்பளை கூட்டின்னு வாங்குவோம் திருக்கட்சி நம்பிகள் வந்தாதான் நம்ம பிரசாந்த் சாப்பிடுவேன் வில்லங்கமான ஆளு ஒரு ரெண்டா சக்கர இருக்கும்போதே அரெண்டா போயிடுத்து நூறு நூறுன்னு இருக்கு அந்த வர சொல்லணுமான்னு கேட்டாராம் அதெல்லாம் கிடையாது திருக்கட்சி நம்பிகள் வரணும் அப்படின்ட்டார் பெருமாள் பூந்தமல்லிக்கு போய் இவர் ஐஷன் வந்தார் அர்ச்சகர் திருக்கட்சி நம்பிகளும் வந்துட்டார் பெருமாள் சொன்னார் திருக்கட்சி நம்பிகள் மட்டும் பக்கத்துல இருக்கணும் பாக்கி எல்லாரும் வெளில பொங்கர் இவர விட்டா ப்ராப்ளம் ஆயிடுனா அதெல்லாம் கிடையாது இவர் மட்டும் தான் இருக்கணும் பாக்கி எல்லாரும் வெளில போங்க எல்லாரும் போயிட்டார் திருக்கட்சி நம்பிக்கையும் பெருமாள் மட்டும்தான் இருக்கா நூறு அண்டா சக்கர பொங்கல் நூறு அண்டா புளியோதர பெருமாள் பார்த்தார் இருபது அண்டா சக்கர பொங்கலை சாப்பிட்டார் இருபது அண்டா புளியோதரே சாப்பிட்டார் முன்னாடியாவது அரை அண்டாவோட போச்சு அண்டா சக்கர பொங்கல் டுவெண்டி அண்டா புளியோதரை எல்லாம் சாப்பிட்டார் சாப்பிட்டா அர்ச்சகரை வாங்க அர்ச்சகர் வந்து பார்த்தார் அடப்பாவி மனுஷன் செய்யக்கூடிய காரியமா திருக்கச்சிரும்புகள் சொன்னார் இப்பயாவது நான் செய்யலன்னு நம்புங்க உலகம் பெருவாயன் தானே சாப்பிட முடியும் யாராவது ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல இருபது அண்டா சக்கர பொங்கல் இருபது அண்டா புளியோதரையை சாப்பிட முடியுமான்னு கேட்டார் பெருமாள் சொன்னாராம் நான் அப்போ அப்பவும் நான் தான் மண்ணே இப்பவும் நான் தான் மண்ணே இதை புரிய வைக்கணுங்கறதுக்காக இப்ப மொத்தமா நாற்பது அண்டாவ சாப்பிட்டு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருக்கட்சி நம்பிக்கை பெருமாள் மறுபடியும் சேர்த்து எதுக்கு சொல்ல வந்த நம்ம பெருமாளுக்கு எது சமர்ப்பிச்சாலும் ஃபுல்லா நமக்கு திரும்பி வந்துருங்கிற நம்பிக்கையில நம்ம சமர்ப்பிக்கிறோம் ஆனா இந்த பூத்தனை எனக்கு திரும்பி வேண்டாம் இது கண்ணனுக்கே இந்த விஷப்பால் அவனுக்கேன்னு அர்ப்பணிச்சா விஷமா இருந்தாலும் எனக்கேன்னு கொடுத்த யோகின்னு சொல்லி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான் அதுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் என்றால் அப்படிப்பட்ட அந்த கூடாரை கூட வென்று மோக்ஷத்துக்கு அழைத்து செல்கிறான் அதுதான் கோவிந்தன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அதே மாதிரிதான் சகடாசுரன் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் பாடுறார் சகடாசுரன் என்னும் அசுரன் மாட்டு வண்டி வடிவத்தில் வந்தான் கண்ணனை கொள்றதுக்காக இவனி கம்சம் தான் அனுப்பி வச்சான் இது என்ன சரித்திரம்னா கண்ணன் பிறந்த ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் பூர்த்தியானதையே ஒரு பர்த்டே மாதிரி கொண்டாடணும்னு நினைச்சாரான் நந்தகோபன் அதனால கண்ணன் அழகாக தொட்டிலில் போட்டார் ஆனால் அந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் தொட்டிலில் படுக்க வச்சா அந்த தொட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பழைய வழக்கமாறு இல்லை பழைய இரும்பு சாமான் இல்லைனா ஒரு பழைய மாட்டு வண்டி எதையாவது போட்டு வச்சா பேய் பிசாசெல்லாம் பக்கத்தில் வராது அப்படின்னு ஆயார்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை அதனால் நந்தகோப்பன் என்ன பண்ணார் ஏதாவது ஒரு பழைய மாட்டு வண்டி இருந்தால் தொட்டிலுக்கு பக்கத்தில் போட்டு குழந்தைக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரான் நந்தகோப்பன் ஆனால் அவர் வீட்டில் பார்த்தா சோதனையாக பழைய மாட்டு வண்டியே இல்லை அவர்கிட்ட புது மாட்டு தான் மாட்டு வண்டி அப்படி கொஞ்சம் பழசார மாதிரி தெரிஞ்சா கூட மாட்டு வண்டியே கிடையாதுன்னா பழைய மாட்டு வண்டி வேணும் என்ன பண்றது கேட்டார் யசோதையிட்டோதை சொன்னா பழைய மாட்டு வண்டி சந்தையை அந்த சந்தைக்கு போனார் சந்தைக்கு போனா நிறைய பழைய மாட்டு வண்டியாவே இருக்கு ஒரு மாட்டு கூப்பிட்டு அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்துல கூப்பிடுறா இருந்துதான் ஈர்க்கப்பட்டு அப்படியே வேணும் என்ன வேலைன்னு கேட்டார் வாங்கறதுக்கு முன்னாடி கதையை முதல்ல ஏற்றதுக்காக இதோட கதையை கேளுங்க இது முதல்ல அந்த ராஜாட்ட இருந்தது இதுல இவ்வளோ கல்யாணம் ஊர்வலம் போயிருக்கு இத்தனை பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கா கவுண்டமண்டியோட காருக்கு பெரிய கதை சொல்றாரு யார் யாருலாம் இருந்ததுன்னு அந்த மாதிரி மாட்டு வண்டிக்கு அவன் ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட மாட்டு வண்டி நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டான் இல்லை என் குழந்தை ஆறு மாசம் பூர்த்தியாயிருக்கு தொட்டில போட்டிருக்கேன் ப்ரொடெக்ஷன் க ராசியான வண்டி தமிழ் வாங்கி போங்க வண்டியில தான் வில்லங்கமே இருக்கு ராசியான வண்டி வாங்கி போங்க பாவம் நந்தகோபன் பாவம் வெகுளி அவன் கொடுத்த கேட்ட காசெல்லாம் வேற கொடுத்துட்டு பாட்டு வாங்கி வீட்டுக்கு வந்த தொட்டிலுக்கு பக்கத்துல மாட்டு வண்டியை போட்டார் யசோதை இனிமே கவலையே இல்லை பழைய மாட்டு வண்டியை போட்டாச்சு பேய்பிசாஸ் எதுவுமே வராது வெளிவேல இருக்கு போயிட்டு வரேன் கிளம்பி போயிட்டார் மாட்டு வண்டியில நம்ம சகடாசுரன் வெயிட்டிங் யசோதை உள்ள அக்கார வடிசில் கலரிண்டிருக்கா கூடாரவழிக்கு அக்கார வடிசில் கலறாளே அந்த மாதிரி யசோதை வந்து உள்ள அக்கார வடிசில் கலரிண்டிருக்கா கிருஷ்ணன் தொட்டில் படுத்துன்னு இருக்கான் அங்கே ஒரு அஞ்சாறு குழந்தைகள் உட்காந்து விளையாடி இருக்கு இதான் பசியின் நந்த கோபமும் இடத்துல இல்ல யசோதையும் இல்ல சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு கிருஷ்ணன் தொட்டில் படுத்துன்னு பக்கத்துல மாட்டு வண்டி மாட்டு வண்டி ப்ரொடெக்ஷன் நினைச்சு நீ விட்டுருக்கா அதுலதான் வில்லாம் இருக்கான் சகடாசுரன் பிளான் பண்ணான் கண்ணனை கொண்ட மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு ஆள் வந்ததே யாருக்கும் தெரியப்படாது தற்செயலாம் மாட்டு வண்டி தொட்டில் விழுந்தது குழந்தை மேல விழுந்தது குழந்தை செத்து பிடித்தது ஒரு விபத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா சகடாசுரன் ஆனா கண்ணன் என்ன பண்ணுவார் முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் கண்ணன் பார்த்தார் நீ என்ன ஆக்சிடென்டலா கொள்ளணும்னு நினைக்கிறியா உன் மரணத்தையே நான் ஒரு விபத்து மாதிரி ஏற்படுத்த முடிவு பண்ணிட்டார் கண்ணன் வேற கண்ணனுக்கு கால்கள் நீண்டது நீண்ட கால்கள் ஓடி போய் அந்த சகடாசுரன் அந்த மாட்டு வண்டியை உதச்சுதான் பார்த்தா பார்த்த மாட்டு வண்டி சுக்கு உடஞ்சு கிடக்கு அதாவது உன்னை குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுறது அவளை கூப்பிட்டு கேட்டாளாம் என்ன ஆச்சு கேட்டா யசோதை குழந்தைகள் சொல்லித்தான் ஒன்னும் கிருஷ்ணன் திருவடியால் உதைச்சானா உதச்சிருந்து மாட்டு வண்டி உடஞ்சி விழுந்துருத்தும் அதுபடி காதல பூசுத்திரல் இந்த சாஃப்டான இவ்வளோ பஞ்சு போன்ற திருவடி சரோஜ கர்ப்போப்குமாரியம்னு தாமரை மலரோட உட்பகுதி எவ்வளோ சாஃப்டா இருக்குமோ அதை விட சாஃப்டான மலராத பாதி மலர் போல சாஃப்டாக இருக்கக்கூடிய திருவடி மலர்மகள் மலர்போதில் சிவந்தனார் வேதாந்த தேசிகன் மகாலட்சுமியோட தாமரை கையால் வருடி பெருமானுடைய திருவடிகள் கண்டிப்பா இந்த திருவடி உதச்சு இந்த இப்படிப்பட்ட இந்த மாட்டு வண்டி உடஞ்சது கரடு முரடான இந்த மாட்டு வண்டி உடஞ்சது இருக்கு ஹீரோ போய் ட்ரெயினோட மோதினார் என்ன ஹீரோ ட்ரெயின் தான் அடி அப்படின்னு சினிமாவில் சொல்றாரு அந்த மாதிரி தான் இருக்கு இந்த குழந்தையோட திருவிடி உதச்செல்லாம் வண்டி உடையாது எங்க ஆத்துக்காரு நந்தகோபர் இருக்காரு அவர் வேற இல்லாத ஆசாமி எவனாவது கடையில் ஏதாவது கப்ஸா விட்டுருப்பான் அதை நம்பினு ஓட்ட வேண்டிய வாழ்னு வந்திருக்காரு நம்ம கடையில் வாங்கிற சாமான்லாம் கடையில் அவா காட்டும் செய்யும் ஆத்துக்கு வந்து உடஞ்சு போயிடும் இவர் எத்தையோ நம்பி வாழ்ந்து வந்திருக்காரு ஆத்துக்கு வந்து உடஞ்சி போயிடுது எல்லா மனைவிகள் சொல்லிட்டா கணவர் லாயக் இல்லாதவர் கையால் ஆகாதவர் ஓட்ட வேண்டிய வாயிடு வந்திருக்காரு நந்தகோபன் தேரில் படிய போட்டு யசோதையும் போயிட்டான் ஆக சகடாசுரன் ஒரு அசுரன் வந்தா அவன் மாண்டு போனான் யாருக்கும் தெரியாது அவன் தானே பிளான் பண்ணான் ஒரு விபத்து மாதிரி நடக்கணும் ஒரு அசுரன் வந்தது கண்ணனை கொன்னது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா கண்ணன் பார்த்தார் நீ வந்ததே யாருக்கும் தெரியாது நான் உன்னை கொண்டுடுறேன்னு சொல்லி அவனை க்ளோஸ் பண்ணிட்டார் கண்ணன்